விணும் வாசுவாஜாயிரணியோஜனியுறவ விஷ்ணு வாசுதேவ்பா உண்ணிாான்னா ஆயுமணும் பரிசுனா ஆயுடுவன அது ஒண்ணு சந்தேகமே இல்லை என்றாள் விபாோ ஜாத்தி நர விஷ்ணு சம்பூஜனூஜம பூயுமா அது ஒண்ணும் சந்தேகமே இல்லை உடனே விஷ்ணு புராண வச்சனத்தை போய் சொல்றாள் ஆச்சரியாள் பகவான உள்ள பாகரவாளுக்கு நாளே பாகவாண்டாம் என்ன மங்களானான் மங்களம்னு மங்களம்னா சுகம்னு அர்த்தம் பண்ணிறாள் சுகத்தை கொடுக்கிற தேவத்தைக்கெல்லாம் சுகத்தை கொடுக்கிறவன் பகவான் அவனை ஹதயத்துல பாகரவாளுக்கு நாள் பார்ப்பானே நட்சத்திரம் பார்ப்பானே மங்களம் மங்களாம்கவான் மங்களாயசனம் ஹரி சமஸ்துக்கும் இருப்பிடமான பகவான் யாருடைய ஹதய கமலத்தில் இருக்காளோ அவளுக்கு நாள் பார்க்க வேண்டாம் நக்சத்திரம் பார்க்க வேண்டாம் எப்போதும் சர்வதா சர்வகாரியேஷு நாஸ்தி தேமங்கலம் அவ எந்த காரியம் ஆரம்பிச்சால் அது மங்களமாதாம் பூர்த்தியாகும் அது சுகப்பிரத மாதம் ஆகும் சந்தேஷம் இல்லையேன்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காங்க அத போய் ஆச்சாரியா சொல்றா நாம ஜப்பம் பண்ணிவிட்டா சாஸ்திராமத்தை ஜெபிச்சா சுவாமி உள்ள வந்து விடுவான் உள்ள வந்தா நாள் பார்க்க நட்சத்திரம் பார்க்க வேண்டாம் மங்களம் தான் எப்போதும் கல்யாணம் தான் மங்களம் யம் நாம பண்ணி பகவான் ஸ்மரிச்சானையான அவனுக்கு அல்லாம் பெரிய ரட்சாபந்தனம் இருக்கு அவன் மேல ஒரு அணுகுண்ட போட்டா அது படாது அது கீழே அடைஞ்சு கீழே விழுந்துடுமா கோஹினஸ்தி அச்சுதாசிரயம் பகவான போய் பிடிச்சான் நாம சொல்லிவிட்டா சுவாமி அவனுக்கு பெரிய ரட்சே ராமா ரட்சே அவன் யாரு என்ன பண்ண முடியும் சொன்னாள் பண்ணவே முடியாது கோஹினஸ்தி அச்சுதாசிரயம் பகவான ஆசிரியச்சவனே யாரு என்ன பண்ண முடியும் சாஸ்ய மண்யே பரா ரட்சா என்றா இதுதான் பெரிய ரட்சே பகவான் ராம சங்கீர்த்தனம் அதனால மகான்கள் ராமா ராமா ராமான் வருமான பகவான் நாமாவே சன்னியாசம் எல்லா கர்மாவையும் விட்டுட்டாள் நாராயண நாராயண நாராயணாங்கிற நாராயண ஸ்மரணம் பண்றாள் அந்த நாமாவும் உடல்ல ஏன்னா அது எத்தனை அதுல இருந்தே நாம் பாத்துக்கலாம் சகசிரம் ஆயிரம் கங்கா ஸானம் பண்ணினார் பத்து மாசம் ஒரு வாழை கண்ணை வச்சு பயிராக்குவாள் அது தார் போட்டு பழுத்தது அந்த பழத்தை அடுத்து விஸ்வேஸ்வரன் விஷாலாட்சி அன்னபூர்ணிக்கு பஞ்சாமிரதத்தை அடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு கசம் அந்த வாழை தார் போடுறதுதான் கணக்கு அப்படி மகான்கள் அது மாதிரி பண்ணுவாள் இப்படி கணக்கு பண்ணி ஆயிரம் கங்கா ஸ்நானம் பண்ணினாள் புஷ்கரம்னு சொல்லி அஜ்மீர்ல இருந்து ஏழு மைல் இருக்கு புஷ்கரம் தூ சுஷ்கரம்னா பாரதத்துல எல்லா தீர்த்த ஸ்நானமும் கிடைச்சூடும் புஷ்கர ஸ்நானம் மட்டும் கிடைக்கிறது இல்ல அது போகணும்னு போனா கூட ஏதாவது விரமும் திரும்பி வந்துடுவான் அது இப்ப கூட பார்க்கலாமே லேசில கிடைக்கிறதுல ரொம்ப பேர் போட்டு திரும்பி வந்துட்டா ரயில் கேள்வி வந்துடுதுன்னு அது கிடைக்கிறது இல்ல கோட்டி ஸ்நான பலம் பகவன் ராமா சொன்னா கிடைக்குமா ஜுனாக சாஸ்தனாமான்னு சொல்றாள் பகவான் ராமா அத்தனை வருஷத்தியா நைமிஷம் காஞ்சி இந்த மூணும் பிரம்மா யாகம் பண்ணி நடம் தீர்த்த ரூபேனா வந்தார் அஸ்வமேசம் பண்ணி நடத்தல பகவான் சுவாமி காட்டாட் நான் ஜனமா வந்திருக்கேன் திருப்தியார் நாட் இது என்ன ஜடமா இருக்கு ஜனம் எனக்கு திருப்தி ஆகல பிரம்மா அரண்யத்துல வந்து சந்திரமண்டலத்துல இருந்து கங்க ரங்க நடத்தலாம் அங்க வந்து யாகம் பண்ணாட் அரண்ய ரூபேன சுவாமி தரிசனம் கொடுத்தா திருப்தியார் நாட் திருப்திழா காஞ்சியில வந்து என்ன பத்தி பேசியிருக்க 24 இருபத்தி நாலு தூண் காய் அக்ஷரம் ால உணதே இல்லி அம்மா என் ரெண்டையும் நரக்கா அிய பரோ மந்திர நமது தைவத்தம் பரம் காயத்ரிக்கு மேல மந்திரமுல்ல அம்மாக்கு மேல தைவெக்கி மந்திரங்கள்லாம் ஜபிக்கினால ரீக்கம் காயத்ரி உலகத்தெல்லாம் ரஷிக்கும் நாம் ஊடி ஜபிச்ச ஆகாஷத்தில் இருக்கு துர்ஹங்கள்லாம் ராஜயோகத்தை கொடுக்கீஷாரே தேச்சாசிய தாருணா கேச்சித்விசூர் கிரா மகாபாரதிலாதி ரூபே ரூபம் பகவானுடைய சுரூபம் அதுல கோட்டி ஸ்நானம் புஷ்கரத்துல பண்ணினான்னு சங்கல்பம் பண்ணிட்டு அகமர்ஷனம் சொல்லி ஆயிரம் ஸ்நானம் கங்கையில பண்ணினான் இந்த புண்ணியத்தையும் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ண புண்ணியத்தையும் எடுத்தா இந்த இதுனால போற பாபா அதுல போக அது கூட்டா இது வசத்தியும் கூட்ட பகவன்ராமா பகவத்ஸ்வரணா அத்தனியம் நிதி தரூமியோராமயோதிடம் பகவான் உள்ள பாக்கிறவன் சகல சித்தியும் அடைஞ்சு அப்படி இருக்கிற போது நித்தியம் பகவானே பஜிச்சுட்டு இருக்காளே அவளை பத்தி நான் என்ன சொல்லுவேன் ஆமா மகர்ஷியர் அப்படி போய் சொல்றாள் பராசருடைய வாக்கியம் அது ஆமா எத்தனை ஏதோ ஒரு கஷணம் பகவான ஸ்மரிக்கிறவன் காரியங்கள்லாம் ஆயிடுது எப்போதும் துன்புற தத்பராயன பகவானே கதி அவனை தவன வேற வழி அப்படி நம்பின மகான்களை கைவிடுவனும் பகவான் அப்படி சொல்றாள் மகர்ஷியர் அதனால சாதுக்கள்லாம் பகவதேட்டு சரணாளா இருக்காள் சுவாமியே நம்பின் இருக்காள் அவளுக்கு ஒரு புறவும் அதனால சுவாமியும் கீதையில சொல்றோம் அபிச்சேத் சுதுராச்சாரா அவனுக்கு மேல பாபம் பாபம் பண்ணியிருந்தான் அர்ஜுனா அவன் என்ன பஜிக்க ஆரம்பிச்சுட்டான் ஹரே கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் அவனை சாதுன்னு அப்புறம் சொல்லணும்னா அவன துராச்சாரம் சொல்லப்படாதுன்றான் சாதுரேவ சந்தவிய சமயித்தோஷிசா அவன் சரியான வழிக்கு வந்துட்டான் இன்னமே அவனை அவன துஷ்டன்னு சொல்லப்படாது தர்மாத்மா பூசீக்கிர தர்மாத்மாவிடுவான என்ன அர்த்தம் அவனை பார்த்தவாள் பாபனை அப்படி ஆயிடுவான் சன்னியாசம் பகவான் சொல்ல ஆரம்பிச்சுட்டான்னா அவனை போய் மறுபடியும் பாபின்னு சொல்லப்படாதான் சொல்லலாமோ என்னமோ தவறி மேற்க வேண்டிய வண்டியில் வேறாம கழக்க போற வண்டியில வேறான் டிடிஆர் அறக்கி வாக்கி ஏற்றி மறுபடியும் மேற்கு போற கிராமமா போற வண்டியில் தான் அதுக்கு அப்புறம் அவனை வந்து சௌரி எதிருப்டே சௌரி எதிருப்டேன்னு சொல்வதுண்டோ அது சொல்லப்படாது ஆமா வியாதி இருக்கு நான் உங்களுக்கு மருந்து கொடுக்க மாட்டேன்னு ஒரு வைத்தியம் சொல்லுவோம் வியாதி வந்தவனுக்காக வைத்தியம் கௌரி கல்யாணம் வைத்தியம் அங்க மாதிரி பாப்பிகளை தான் பாபத்தை போக்குறதுக்காக தான் ஈஸ்வரனே இருக்கா ஆமா தானா சௌக்கியமா இருக்கிறவன் டாக்டர் என்னதுக்கு போறான் பாபம் இல்லாதவன் பகவான் இடத்துல எதுக்கு போறான் சுவாமி ஆனதோ போவாள் ஆகையினால பாபம் இருந்தா சுவாமியை நிகழ்த்தி பண்ணா தானா அவனுடைய கருணை தேசிகம் தயாசதுக்கத்தை சொல்றபோது சொன்னா பகவானுடைய கருணை என்ன பண்ணுவான் ஏதோ பகவன் நாமா ஜபிச்சுட்டு இருந்தா பெரிய குடும்பம் ஜீவிக்க வசதி இல்லை ஏதோ திருப்பதியில தேரோடுற வீதியில ஒரு மரப்பாச்சி கடை வச்சா ஒரு பட்டணம் கடை வச்சா வியாஜத்தோ வாசபாஜாம் தேசிய ஜீவனம் பண்ணணுமே முப்பது டிக்கெட்டு சாப்பிட்டாகணும்னு கடை வச்சான் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுது சுவாமிய பகவானுடைய தய கூட்டு நம்ம தேரோடுற வேதியிலே கடை வச்ச கண் கலங்குறதே கலங்கலாம கப்பலாம் பகவானுடைய தயே மகாலட்சுமி காப்படான் பக்கத்துல கணு கவிட்டுவான் சுவாமி அழித்துலாம் ஆத்துக்கு அவன் ராஜத்தோ அசபாஜம் துடித்த கழுஷிதானா என்மாந்திரியத்துல பண்ண என்மாந்திரத்துல பண்ண பாபத்தினால அவன் கண் கலங்குறது கவலை வந்துடுது பகவானுடைய தய பொறுக்காதான் நம்ம தேரோட ரீதியில கடை வச்சவன் கண் கலங்கலாமா அந்த சுவாமி ஆத்து கழிச்சு சொன்னார் தேசிகம் நூறு ஸ்லோகம் தயாசதம் எழுதியிருக்காமா சிவனுடைய பத்தி ஐயாவால் எழுதியிருக்காரு நூறு ஸ்லோகம் தேசிகம் சாட்சாத்து நாராயணனுடைய தெயை பத்தி எழுதியிருக்க புருஷகிரி சவித கலுஷி பெரிய <laughs> ஜப்படும் அது அபாய ஜபிக்கக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய மகாமந்திரம் இது இது எல்லாராலையும் ஜபிக்கக்கூடிய மகாமந்திரம்னு ஆச்சாரியால் அர்த்தம் இல்ல ஏன்னா ஜந்து விமுட்சியதே ஜந்துஹும் ஒரு சப்தம் இருக்கு அதை வச்சிருந்து ஆச்சாரியா சொன்னாள் பிராணி மாத்தம் இந்த பண்ணலாம் பெரிய மகத்தான ஒரு மகாபாகியமாக சொன்னார் வினா எவிதாத்மனசோகோக முதலேத்திதோமியம் தயக்கி திராஜி ாம சொல்லி பாபம் ஒரு ஆச்சயமான என்னாதி நரகம் பகவானம் செலுத்தின வாழ்க்கை எமன் வரது இல்லையா நரக யாத்திரம் கிடையாதா சொர்கோபி எச்சின் தனி சொர்க்கம் கூட அவளுக்கு வந்து பலமா தோணாதான் பகவான பார்த்தவாளுக்கு இதெல்லாம் மட்டமா தோணுவான் அவன் அது மட்டும் இல்ல பிரம்மோபி லோகோப்பக பகவத் சுரூபத்தை உள்ள பார்த்தா பிரம்மலோகம் ஜீவன் எப்படி உள்ள இருக்காரோ அது மாதிரி பரமாத்மாவும் உள்ளதான் இருக்கான் உள்ள இருந்தாலும் இந்த ஜீவனுடைய தோஷங்கள்லாம் நாம் பண்ற தோஷங்கள்லாம் இந்த பரமாத்மா சம்பந்திக்கிறது இல்ல ஜீவனுக்குத்தான் இந்த சுகதுக்கங்கள்லாம் அந்த பரமாத்மாவுக்கு கிடையாது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க ஆனாலும் ஜீவனுக்குதான் சுகதுக்கம் பரமாத்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா ஒரே சொல்லிட்டு ஒரு மரக்கலையில ரெண்டு பட்சி உட்கார்ந்து இருக்கு ஒரு பட்சி பழத்தல்லாம் சாப்பிடுறது ஒரு பட்சி சாப்பிடுறவனை பார்த்துட்டு சரிச்சுன்னு உட்காந்துருக்கு சமானம் பரிஷஸ்வஜா தயோரண்ய பிப்பலம் குருளே இருந்து அனுபவிக்கிறது அனுபவிக்காம இருக்க முடியுமான்னு முடியும் நாள் அதுக்கு வியாக்கியான விளையாள் சசனாவாஷியத்துல பராசரப்பட்ட சஸ்தாவ பாஷ்யம் பண்ணிருக்காள் சங்கரவர் பண்ணியிருக்கா மத்வாச்சாரிய மதத்தை அவரம்பிச்ச பெரிவாலும் பண்ணிருக்கா சவுக்கால ஒத்தனை அடிக்கிறான்னு ஒத்தனை ஷவுக்கம் மேலப்படுவது அடிபட்டாங்கிறார் இதுக்கு என்ன காரணம் இந்த ஷவுக்கு மேல பட்டதுதான் காரணம் இவனும் ஷவுக்க பிடிச்சுட்டு இருக்கான் அடிக்கிறவனும் இவன் மேலையும் பட்டு இருக்க இவனுக்கு வலிக்கிறதோ இவனுக்கு வலிக்கல எத்யபி கஷே கஷே சொல்ல இந்த ஷவுக்கனுடைய சம்பந்தம் அடிக்கிறவன் அடிபடுறவன் ரெண்டு பேர்களுக்கும் இருந்த பொழுதலும் அடிபட்டவன் ஹாஹாங்கிறான் அடித்தவன் துக்கப்படல சம்பந்தம் ரெண்டு பேர்களுக்கு இருந்தாலும் இவனை பாதிக்கலை அவனை பாதிக்கிறது போல இந்த பரமாத்மா கூட இருந்தாலும் அவனிடத்துல சுகதுக்கம் போய் பாதிக்கிறதே இல்லையா அதுக்காக தான் இந்த ஜீவனே நீ ஜீவன் இல்ல இந்தியங்கள்னால நீ ஜீவனா ஆயிருக்கேங்கிற பரமாத்மா தான் இருக்காசியா சாட்சிக்குறார் ராம் வரணும்னு ஆசைப்பட்டு வரல இந்த ரெண்டு பேருமா பண்ணிவிட்டான் என்ன அப்படிங்கிறார் அது மாதிரி இந்திரியங்கள்லாம் சேர்ந்து ஆத்மாவே ஜீவனா பண்ணி வச்சிருக்கு ராமெல்லாம் சேர்ந்துதான் அவன் அப்படி ஜீவனா பண்ணிருக்கோம் பரமாத்மாவே அப்படிப்பட்ட பரமாத்மா சுரூபத்தை சுத்தியோட பார்க்கறதுக்காகத்தான் மகன்கள் துறவிகளாய் இன்றைய சம்பந்தம் இல்லாம அப்படி இல்லாம அப்படிப்பட்ட பிரபு பரமாத்மா அவன் அவன் பூதாத்மா பரமாத்மா உடனே அர்த்தம் சொல்றாள் அந்த பரிசுத்தமான சுரூபமா இருக்கிறான் ஆர்வரியுமா பரமாத்மா அவரும் உள்ளதான் இருக்கான் பூதாத்மா பரமாத்மா அவன் பரமாத்மாவா இருக்கானே அவனை தோடுறதுக்காகத்தான் மகான்கள்லாம் முத்தர்கள்லாம் ஜீவன் முத்தர்கள்லாம் வீடு வாசலெல்லாம் துறந்து துறவிகளாக போறாளாம் அவளுக்கு கதி ஆறு நாள் பரமா கதி பகவான் தான் கதி யான் அவக்கரா தலையை ஒலிச்சா ஆத்திர இருக்கிறவாட்ட சொல்லலாம் மருந்து காக்கலாம் மகான்கள் சன்னியாசிகள் முடியோ படுத்திருக்காள் அரசியலே ராத்திரியே ஆறு பகவான் தான் திட்டிய வாழுது முக்தா அங்க போயிட்டு திரும்பி வரமாட்டாளாம் நசபுணராத்தே நசபுணராத்தே முக்தாள் அங்க கூடுவாழ் முக்தாள்னா ஆறு நாட் சரம சரீரம் வந்தவாள் கடைசி சரீரம் கடைசி சரீரம் வந்ததுக்கு என்ன அடையாளம் நாட் ஆறாவது அடிச்சாலும் ஏன் அடிச்சேன்னு கேட்க மாட்டாள் விஷாலும் சிரிச்சுருப்பாள் பூஜை பண்ணாலும் சிரிச்சு இருப்பாள் சரீரம் உட்கார்ந்து இருக்கா நடக்குதுதான் படுத்துக்குதான்னு தெரியாதா எப்படி மத்தியமானம் முடியலவனுக்கு மேல இருக்கிற உருமான கீழ் தெரியாதோ அது மாதிரி சரமசரீரம் கடைசி சரீரம் இதான் இனிமே மறுபடியும் அம்மாவையத்தில புறக்க போறதில்லை அப்படி உள்ள ஞானிகளுக்கு என்ன அடையாளம் நாள்வரமவிதம் அதுவாறு அவனுக்கு கீழே விழுந்துதான் அடுப்புல இருக்கான்னு தெரியாது அது மாதிரி இந்த சரீரத்தை நடக்குறதா ஒப்பாந்தன் இருக்கா பட்டு இருக்கான்னு மகான்களுக்கு தெரியாதா இந்த சரம சரீரம் வந்ததுக்கு அடையாளமா அவன் எப்படி இருப்பாரு ீீீனமே திரு திரும்பி வரமாட்ட அதுக்கென்ன காரணம்னா மாமுபெத்திய கௌந்தேய புனர்ஜன்ம நவிதேன போய் அடஞ்சவன் திரும்பி வரமாட்ட திரும்பி வரும் வரமாட்ட அது காதான் ஸ்தோத்தம் திரும்பி அம்மா புரதாமி காத்தான் சாசனா ஜபமே ஆச்சாரிய மாமுபேத்தியத்து கௌந்தேய புனர்ஜன்ம நவிதீ எடுத்து சூப்பாடு இது பஞ்சமே ஐந்தாவது வேதத்துலீங்க மகாபாரதம் ஐந்தாவது பஞ்சமேத அத போய் பாரதம் சொல்றதில்லை அத போய் ஏதோ ஒரு ரிஷி ஒரு நூல் சொல்றதில்லை ஐந்தாவது வேதம் பாரத பஞ்சமோ வேதா இத்தி பஞ்சமே வேதே அப்படி போய் சொல்றது அச்சரியாள் பரமேஸ்வருடைய அவதாரம் பீஷ்மர் சத்ரியம் அவரை தெய்வமா பேசுறாள் என்ன மகான்களுக்கு தான் புரியும் இந்த மனசு திருப்பிட்டு விடுத்தே ஆனா அப்புறம் எல்லாருக்கும் மேல பரிசுதான் அவ தான் விசதி பீஷ்வருடைய பெருமையா அச்சரியா அசத்தியமா சொல்றாள் பஞ்சமே வேதே அப்படின்னு பகவானை போய் அடைஞ்சவன் திரும்பி வர வரவே மாட்டானான் முக்தாளுக்கு திரும்பி வராத ஸ்தானம் பரமாத்மாவா முக்தானாம் பரமா கதி அவ்யஹா சுவாமி உணவு அழிய மாட்டானா பாக்கி பிரபஞ்சங்கள்லாம் அழிஞ்சு போடும் நவ்யேசி செவ்யக அவன் அழிவதே இல்லை புருஷா இந்த புறம் இருக்க சரீரமாகிற பட்டணம் இதுல எப்போதும் அவன் அவன் வசிச்சுட்டு இருக்கானான் புருஷேசை புருஷா புருஷா புருஷன் ஸ்ரீன்னு அந்த அர்த்தம் இல்லை அர்த்தம் அவன் ஸ்திரிகள் உள்ள இருக்கிறவன் பசுவுடைய உள்ள இருக்கிறவன் வெறும்பு நிலத்துல உள்ள இருக்கிறவனுக்கும் புருஷன்று விரும்புவனுடைய புறந்தான் அது ஒரு பட்டனம் அந்த பட்டத்தில் வசிக்கிறவன் புருஷா அவ்வளோ சாட்சி நாட் நாம் தூங்குற பொழுதும் வீழ்ச்சி கொண்டிருந்த நாம் நினைக்கிறது குழந்தைய கொண்டு போய் உங்க குழந்தையன்னு ராஜா கிட்ட சொன்னாள் பெரிய பையன என் உங்க குழந்தையாவது நானாவது உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்காவது எல்லாம் கபட்டமா பேசுறீங்க ராஜா சபையில உடனே ராஜா சொன்னாள் சமுத்தலை சொன்னாள் அன்னைக்கு நீங்க அஷ்டத்துல என்ன வந்து உத்துணம் இல்லாத சமயத்துல நீங்க என்ன கைய பிடிச்சு கழிச்சுன்னு போன ஏன் இன்னைக்கு சாட்சி உத்துரம் நினைக்கிறீங்களா சாட்சி இருக்கா சாட்சி இருந்தா சொன்னேன் அவன் சாட்சி நாரா ராஜா உடம்பு நடுஞ்சுகிறதே உட்பான் அம்மா வாஸ்தவம் தான் இருப்பான் உடனே நீ தப்பி பேசப்படாது சொல்லி புஷ்ப வருஷத்தை உரிசிச்சா அப்புறம் என் குழந்தைதான் என் பத்னிதான் நான் கிரகிச்சின் நானும் ஒன்னே கிரகிச்சிருந்தாலும் மகாபாரதத்துல சகுந்தளை சொல்றாள் எனக்கு சாட்சி இருக்கான்னு நாள் ஆறோ மனுஷமே சாட்சிக்கு வந்து விட போறாள் நினைச்சிருந்து அப்படி இருந்தா சொன்னேன்யசேம் நான் தனிச்சிருந்து என்னை ஸ்வரிசிச்சே நினைச்சிட்டு இருக்கே நீ தனிச்சில்லே நீ மறந்துட்டு இருக்கே நான் மறக்கலையவனே நானா சகுந்தளை ஆறு நாள் பகவான் உன்லி உன்னுள்ளே இருக்கானே அவன்தான் சாட்சி ஸ்மீதி ஜமன்யசே முனிம் புராணம் கர்மண பாபக்திகேத்வம் மிருஜினம் கரோஷி எவன் குத்தத்துக்கும் எல்லதற்கும் பயன் அளிக்கிறவனோ அவன் பக்கத்துல இருக்கிற போது அவனை வச்சுன்னு போய் சொல்றேன் ஆடா ராஜா என்னுடம்பு நடுங்கிறது நான் நான் ஒப்புது கரேன்டா அப்படி சத்தியம் அது மாதிரி இருந்திருக்குவது எல்லாம் போயிடும் கடைசியில ஆகாசத்தில் அசனீல வாக்குன்னு சொல்லிட்டு போய் பெரிய சரித்திரம் பட்டத்தில் காட்டால் குருவாயிருப்பனே அம்மா காட்டாளாமே தேவபூச்சி பாபம் தொலை பகவான் பக்தி வரணமே இது என்ன பண்ணினா வரும் நாள் கங்கா ஸ்நானாதினால வராது அம்மா ஒரே ஒரு ஒழியனாக மறும குருவாயிருப்பா நீ கபில வோஷம் மூப்பி சுனையாமே நெஜமாநாள் என்னான் நாள் மகான்களோட கூடக்கூட ஓணனம் மகதனு கமலேவிர கபில தனித் மனச கோவிலா பண்ணி வாழ மனச உரிக்கிம்புவாழ மமீபி வர்ணிச்சி வாசுதேவன் அப்பமேயன் கருணாநிதி ஆபான் வேதாந்த வேன் ரங்கநன் வைகுண்டபதி லட்சுமிநாதன் சொல்லி மனச கோயிலா பண்ணிவிடுவாடா மகான்கள் தான் குருவாயிரப்பா நீ கவிலம் பூண்டு அம்மா சொன்னி ஆமா நாள் என்ன பண்ணும் மகான்கள் குணம் காட்டா தன்னை அறியாவ ஆத்துக்கு போறவது ஹரே கிருஷ்ணா கோவிந்தா குருவாயிரப்பான்னு சொல்லுவோம் அப்படி சொல்லும் முடியா பண்ணிவிடுவாவு परमा மயமேத் கவிலதனுரிச்சி நகாதி மகணீ கணன மைசூர்த்தி பரமத்தியோ கபிலூச்சை நி உபதேசம்மாவத் என்னாகும் தெரியுமா கீர்த்தனா லஜ்ஜியை விட்டு சொல்லிடுவான் அப்படி நாம சொன்ன பகவத் தெரியும் சுரசானுத்தி கங்கா பிரவாகம் எப்படி ஓடிக்கிண்டே இருக்குமோ அவன் கங்கையில நாம் ஸ்நானத்துக்கு போறோமோ போகலையோ இங்க மழை பெய்யுறதோ கங்கையில ஜலம் இல்லையே யாராவது பாருங்கோ யாவோ கங்கா ஜலம் பூமும் வேதமும் வேதவித்துகளும் மகான்களும் இருக்கிற மட்டும் கங்கையில ஜலம் இருக்கும் அவன் சூரியன் மேல எப்போ இருப்பான்னா சாதுக்கள் இருக்கிற மட்டும் இருப்பான் அப்புறம் பூமிக்கு வந்து விடுவான் கங்கா அப்புறம் பேபர்ல வந்து விடுவான் மகான்கள் இல்லையேன்னு கங்கையில ஜலம் ஓடுற மட்டும் சாதுக்கள் இருக்கா தெரிஞ்சு கங்கையில பாழ்த்து போச்சு அறங்கி வரமாட்டான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாள் அப்படி கங்கா பிரவாகம் மாதிரி பகவத் சுரூபம் ஹிரதயத்துல ஓட ஆரம்பிச்சுடுவோம் பகவன் நாம சொன்ன சுவாமியனுடைய சரணமும் பீதாம் பரமும் ஸ்வரண காஞ்சியும் லட்சுமி நிவாசஸ்தலமான பட்சஸ்தலமும் மந்தஹாசமும் பத்மநேத்திரமும் ரத்ன கிரீடமும் மகர குண்டலமும் சதுர்புஜமும் சங்காத்யாசமும் ஹயத்துல தெரியுமா இப்படி தெரிய ஆரம்பிச்சுட்டா இதான் பரமபக்தி நாள் சாத்தியபக்தி பலபக்தி சாதன பக்தி இந்த கேட்பதெல்லாம் நாம சொல்வதெல்லாம் சாதன பக்தி சாத்தியபக்தி சுரூபம் உள்ள தெரியுது பகவத் சுரூபம் தெரிகிறதுக்கு மேல இன்னும் கிடையாது பலம் அதான் கடைசி பலம் அது தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன முரு ஜெயிச்சு விடுவாளா அவ இருக்கிற இடத்துல எவனு சாஹி உச்சோம் விஜயத்ரி கேத்ரி விஜயத்ரி யமன ஜெயிச்சு விடுவாள்னு குருவாயிரப்பா நீ அம்மாட்ட சொன்னையானே நினமான சுவாமி ஆமா நாளா மம குணகா கருணனை கீர்த்தன அப்படி மனசுக்குதான் பரமேஸ்வரன் வசப்பட்டன அதனால அந்த பரமேஸ்வரன் இந்த உலகங்கள் எல்லாம் போன பின்பும் அம்பாளோட நத்தனம் அவன் நத்தனம் பண்றதுனாலஹாம் மறுபடியும் அம்பாளும் போயிருந்து நர்த்தனம் பண்றாள் அதனாலஹாம் ஜெகத்தே உண்டாருதான் அம்பாளுடைய நத்தனத்துக்கு லாசியம் வேறு அதுதான் பிரபஞ்ச சிருஷ்டி ஒன்று பண்றது அப்படி அதனால தான் அம்பாள் தீர்க்க சுமலியா எல்லா உலகம் பொருளாதாரம் பரமேஸ்வரன் தீர்க்க சௌமல்யத்தை அடைகிறாள் அம்பாள் உபாசிக்கிறவள் தீர்க்க சோமிலா இருப்பாளா அவளுக்கு சௌகல்யத்துக்கு வராதா ஓம் சுவாசிமலிகளை பூஜை பண்ணினா அம்பாலுக்கு மணித்விபத்து மஞ்சளும் இடத்துல அம்பாள் மணித்விட்டாள் பிரம்ம லோகத்திலும் மேல இருக்கு மணித் தீபம்னு ஒரு லோகம் அந்த லோகத்துல புவனேஸ்வரி வசிக்கிறாய் அங்க போய் லாரி லாரியா போய் அந்த போய் விழுந்துதான் அந்த சுமந்திரி இடத்துல கொடுக்குறது எப்படி போஸ்ட் ஆபிஸு கொட்டியில லெட்டர் போட்டா அது டெல்லி கிங் சேமிக்கும் ிகள் வேலயத்தில் இருக்கிறீர்த்தம் அஸ்வத்தம் பசு இதெல்லாம் நடக்கிற பூஜை அங்கே சேர்ந்தது போஸ்ட் ஆபீஸ் பொட்டியில போட்டா லெட்டர் போடுறது பாருவோம் அது மாதிரி போய் சேர்ந்ததுன்னு நம்ம சாத்திரம் போய் சொல்லியிருக்கு அதை நம்பி நம்பி நம்ம தொழில்கள்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்காள் அதனால பூத்தி இந்த பூத்தங்களை எல்லாம் கடைசியில சம்பாரம் பண்ணி அவன் தங்கி நிற்கிறவன அதினாலும் இருக்கிறவன் சாட்சாத் நாராயணந்தானா சர்வ பிராணிகளையும் ரத்தி சென்று மகாவிஷ்ணு பரமேஸ்வரனாயிருக்கிறவனும் அவன் தான் பிரம்மாவாயிருந்து சிருஷ்டிக்கிறவனும் அவன் தான் விஷ்ணுவா இருந்து ரஷிக்கிறவனும் அவன் தான் இந்த உலகமாகவே அவன் ஆனான பகவான் என்ன பகவான்னு தெரிஞ்சி எத்தனையோ பேர்கள் பஜிக்க முடியாது உலகத்தை பஜிப்பனும் அப்படியாவது நம்ம பஜிக்கிட்டோம்னு கருணையினால பாவா இந்த உலகமாகவே அவன் ஆனவன் சொன்னான் பூதாத்மா இத்தனை பூதங்களுக்கும் உள்ள ஆத்மாவா இருக்கிறவன் பரமாத்மா உண்டிசானான் அவன் உண்டிசானங்க இருக்கான் அவன் உண்டிசானங்க இருக்கான் அடையாளம் வரும் பார்க்க வேண்டாம் மெத்த மேலே இருந்து விழுந்தான்னா நம்ம தூக்கி போடுவது அவன் விழுந்த பார்த்த உடனே நமக்கு தூக்கி போடுவானே இந்த ஆத்மா ஒன்னா இருக்கிறது ஆத்மா வேற இல்லை நமக்கு வேண்டாதவனா கூட இருப்பான் ஆவதற்கு அவன் தான் எல்லாத்தையும் போக்கி நம்ம சரியாக ஆக்கிரவன் அவன் தானாம் வேற யாராலையும் நம்முடைய கர்ம வினையை போக்க முடியாதான் பூதானி பாவையை தீதி பூத பாவனகா என்றான் நம்ம கஷ்டங்களை எல்லாம் பகவான் உண்டிதான் போக்குவன் அவன் அவனாலதான் வந்து நம்ம கஷ்டங்கள் நீங்களும் கஷேமத்த நான் அடையணும் அதனாலதான் பட்டத்திற்கு அம்மாட்ட போய் அழுதாளாம் அழையா தாயா கீழே தள்ளி ராஜா மடி வரப்படாதுன்னு இப்படி நான் பாவியா பிதாமகு கீழே ஆனேனே இதுக்கு என்ன காரணம் இந்த பாப்பன் துளையத்துக்கு என்ன பண்ணணும்னு குழந்தை காட்டாளா அதை பட்டத்திரி குருவாயிருப்பேக்குறாள் இப்படி காட்ட உடனே அம்மா சொன்னாலே அப்பா இது ஜென்மாந்திரத்துல பண்ண கர்ம நீ நானும் அழையா தாயின் உடைய குழந்தைய கீழே தள்ளி இருக்கோம் இப்ப அவ சொல்றா இது திரும்ப திரும்ப ஒன்னு இருக்கு இனி திரும்ப வராம பண்றதுக்கு ஒரே ஒரு ஒழி இருக்குன்னு சொன்னாலே குருவாயிருப்பா என்ன சொன்னாலும் தெரியுமா வரணம் கொஞ்சம் சரணம் தான் சரணம் அஞ்சு குழந்தையான துவனுக்கு குருவாயூரப்பா உன் கரணத்தை காட்டினாலாமே அம்மா இது நிஜமா நாள் சுவாமி ஆமா நாளா சாபிணம் ஸ்வகர்மகி சந்தரணாய பும்சாம் நாள் என்மாந்தரத்துல பண்ணின கர்மம் என அடியோட போகணும் வாசனையோட போகணும் பாபம் பண்றான் பிராய்ச்சித்தம் பண்ணினா பாபம் போயிடும் வாசன போகாதுக்கு அதனால எடுக்கிறான் அது மாதிரி பாபம் உள்ள இருக்கு மறுபடியும் அந்த வாசனை துணையினா அப்புறம் பாபம் பண்ண மாட்டான் இந்த வாசனை என்னவா துறையும் அது பகவான உபாசிச்சாதான் போகும் பாட்டி கர்மாவனால கர்ம நிராகாரம் முழுக்க வராது உள்ளி பூண்ட கையில வீக்கம் இருக்குன்னு அரைச்சு போட்டு மேல போட்ட லேபம் போயிடும் அந்த பத்து போயிடும் போகாது அதுக்கு கஸ்தூரிய வச்சு அழைக்கணும் அப்பதான் அந்த துர்நாத்தம் போகும் அது மாதிரி கஸ்தூரி மாதிரி பகவத் பக்தி அவன் நாம சங்கீர்த்தனம் இருக்கு அதனால சாஸ்திரம் திவ்யான பிரகீர்த்திதம் எதுக்காக சொல்லி தெரியுமா சுலபமான மார்க்கம் இது பிரிய மகாயஜம் ஜபயஜ்ஞம் நாமா சொல்லிட்டா வாசனையோட குறைஞ்சு போயிடும் பாபம் அந்த பாபத்துக்கும் காரணமா இருக்கிற வாசனையும் துரைஞ்சு போயிடும் மறுபடியும் பாபம் பண்ணணுங்கிற பருத்தியும் எல்லாமும் போயிடுவா அதுனால சந்தரணாய் சொன்னாளா சந்தரணம் என்ன பாக்கியம் பாக்கியம் அம்மாவே ஆச்சாரியன குருவாயிருப்பா உங்க காலை காண்பிச்சு கொடுத்தாலே அம்மா வாக்கால சொன்ன புண்ணியம் என்னாச்சு தெரியுமாள் பிரம்மலோகத்திலிருந்து ஒரு சத்குரு வந்து காத்துட்டு இருக்காங்களா நாரதன் நாரதருடைய ஊர் பிரம்மலோகம் பிரம்மாவனுடைய பிள்ளை அவர் आत्मा, பச்சவாரவே தானஸ்வியமாமேஷ மணி ஆளா மீ மதுவனத்துல பஞ்ச வருஷா அஞ்சு வயசு குழந்த ஒன்னு பூஜையாமே சத்தியமானி சுவாமி சஹ்ராம்திரி அவிஜ் சஹசிராம் ஒரு மாமா அதுக்கு என்ன அர்த்தம்னா பக்தாள் பண்ணின தப்பெல்லாம் மறந்து அவன் அம்மா எப்படி குழந்தை பண்ண தப்பெல்லாம் மறந்து அவன் பசின்னதே ஆகாரம் போடுவோம் தாயாருக்கு மறந்து போடுவான் எழுத பொழுது பாபங்கள்லாம் சுவாமி போய் பிடிக்கிற காரணம் என்ன நாம் தவறு பண்ணியிருக்கோம் தெரியுது அதை மறந்து நம்ம அனுகிரகம் பண்றவன் மனுஷன் பண்ண மாட்டான் பகவான் தான் பண்ணுவாள் அதனால ஈஸ்வரனை போய் ஹரிக்கிறோம் சொல்லாசாங்களுக்கு அர்த்தம் பண்ணினாள் பிரபுரத் பகவத் பிரபு ஆரம்பமே விஷ்ணு ஆரம்பிச்சா ராஜாஜி ஒரு நாளைக்கு சொன்ன நம்ம மதத்துல கோவில் தான் எல்லாமே பகவான் ஆரம்பமே இந்த அவள் சஸ்திராமங்கிற சப்தம் சொல்லல விஸ்வம்கிற சப்தமும் சொல்லல அந்த சப்தம் சொல்ற போதே எல்லாருடைய உள்ளையும் விஷ்ணு சாஸ்திரநாமம் முதல் நாம ஆனா அப்படி சொல்லும்படியா ஒரு நாளைக்கு சொன்னாள் பாதி பிரவச்சனத்துல வெங்கடேஷ அக்ரத்துல மதுர தான் பாரதம் நடத்துற போது சொன்னாள் அவள் சொன்னது உலகமே பகவான் ஆரம்பமே விஸ்வம்னா ஆரம்பம் விஷ்வம்னா உலகம் உலகத்தை பார்க்கிற போதெல்லாம் மகான்கள் எல்லாம் பகவானா பார்ப்பாள் உலகம் உலகமா தோணப்படாது உலகம்தான் அது பசுத்தான் அது பசுமாறு மிருகம்தான் அதை மிருகமா பார்க்கக்கூடாது தெய்வமா பார்க்கணும் அடசமரம் மரம் தான் அது மரமா பார்க்காதே தெய்வமா பாருது கங்கை ஜலம் தான் அதை ஜலமா பார்க்காதே பாரு பெரியவாழ் நொருஷியால் தான் வாழ் நொருஷியாளா நினைக்காத தெய்வமா நினை இதை நினைக்கிறது பிரபஞ்சத்தை சூரியன் சந்திரன் எல்லாம் அது பகவானுடைய கண்ணான் நினைக்கிறது பூமியை பகவானுடைய சரணமா நினைக்கிறது கங்காதி நதிகளே பகவானுடைய ரத்த குழாயில ஓடும் ரத்தமா நினைக்கிறது இப்படி விஸ்வம்னு ஆரம்பமே உலகமே பகவானுடைய ஸ்வரூபம் ஆரம்பம் அது யாரு நாள் விஷ்ணு விஷ்ணுனா வியாபிச்சவன் அர்த்தம் அவன் இல்லாத இடமே இல்லையா அவன் உள்ள இருக்கிறதுனாலதான் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சமா நமக்கு தெரியுது பாயசம்னு எப்ப சொல்லுவோம் லாடு ஜிலோபின்னு எப்ப சொல்லுவோம் சக்கரை உள்ள பூந்தா தான் சொல்லுவோம் சக்கர போட மறந்து போயிட்டாள் பாயசத்துக்கு பாயசம்னு சொல்லுவோம் அது பாயசம் அல்ல கஞ்சி அது ஜுரம் அடிச்சு கிடக்குறவனு கொடுக்குற கஞ்சி அது மாதிரி பகவான் உள்ள அனுப்பிரவேசம் மண்ணலாம் பிரபஞ்சம் பிரபஞ்சமில்லை அவன் உள்ள பூந்த திராம பிரபஞ்சத்தே உலகம் உலகமா நம்ம கண்ணப்படுறது விஸ்வம் விஷ்ணுவும் மகான்கள் எல்லாம் மகர்ஷிகளெல்லாம் வேத வக்துக்கள் எல்லாம் யாகத்துல ஓட்டிகளை சொல்லி அக்னிய ஹோம் முன்னாள் அண்ணம் ஆஜியம் செரு எல்லாம் இதெல்லாம் எந்த பரமாத்மாவை உத்தேசிச்சு ஹோம் பண்றோ அந்த பரமாத்மாவை பத்தின மந்திரம் இது அப்படின்னு சொல்றதுக்காக அந்த எந்த பிரபு உத்தேசிச்சு மகான்கள் யஜ்ஞாதிகள் ஹோமம் பண்றோ அந்த பிரபு நாள் பிரபு நாள் கீழே போன காலம் மேல வரப்போற நடக்கிற காலம் இந்த மூன்று காலத்திலையும் உள்ளவர்களுக்கு அவன் தான் பிரபுவான் அவன்தான் நாயகன் வேற கத்தியே இல்லை கீழே போனதா இருக்கட்டும் மேல வரப்போறவாளா இருக்கட்டும் இப்ப இருக்கிறவாளா இருக்கட்டும் பூத பவ்ய பவத் பிரபு இந்த மூணுக்கும் அவன் அவன்தான் பிரு பூதபவிய பவத் பிரபு பூத்தகிருத்து பூதபிருத்து முதல்ல பூத்த கிருத்து அப்புறம் பூதபிருத்து இந்த பூதங்களை எல்லாம் உண்டு பண்ணினவனும் பிரம்மரூப்பேன சதுர்முக பிரம்மாவா இருந்து உண்டு பண்ணினவன் மறு கிருத்துங்கிறதுக்கு உண்டு பண்ணவன்னு அர்த்தம் உண்டு ஐச்சவன் அர்த்தம் உண்டு ருத்ரூபேண கடைசியில சம்பாரம் பண்றவனும் அவன்தான் பரமேஸ்வரன் தான் இருந்து என்ன உலகம் வளர்ந்துட்டே போயிட்டு இருந்த அதுக்கு ஒரு முருவ வேண்டாமா அந்த முருவ பண்ணி மறுபடியும் ஒரு பெரிய வாழை தோட்டத்தை போட்டு போட்டுட்டு மூணு வருஷம் ஆச்சுன்னா மறுபடியும் எல்லாத்தையும் கொத்தி வாங்கி மறுபடியும் கண் போடுறான் அது மாதிரி பகவான் கடைசியில சம்பாரம் பண்ணி பரமேஸ்வரன் பார்வதியோடு இருக்காள் அதனால அம்பால சுபாசினு சொல்றது ஏன்னா பரமேஸ்வரனுக்கு உலகங்கள்லாம் அழிஞ்சாலும் அவன் அழிவதே இல்லை அவன் அப்படியே அதனால புத்ரூப இது வந்து பரமேஸ்வரன் உலகத்தை கடைசியில சம்பாரம் பண்ற அர்த்தமா இந்த பூத்த கிருத்துங்கிற சப்தத்துக்கு அர்த்தமா ூதகத் மகாப்பிரதோஷம் பரமேஸ்வரன் சத்யம் பிரவீமி பரலோகிதம் பிரவீமி ஷிகேஷன் சொன்னாள் சத்யத்தை சொல்றேன் பரலோகத்துக்கு க்ஷேமத்தை சொல்லசாரத்தை சொல்லேன் மகாப்பிரதோஷே சிவம் அர்ச்சையேதான் மகாப்பிரதோஷ காலத்தில் பரமேஸ்வரனை ஸ்மரிக்கணும் அவன் ஆராதிக்கணும் நாள் புத்தி சொல்லபோது மகாபிரதோஷ காலத்திலே சர்வதேவதும் பரமேஸ்வரன் இருக்கிறதுக்கு ஒராளா அதனால மகாப்பிரதோஷ காலத்திலே விஷ்ணு கோவில் கூட போறதில்லை எல்லாரும் தவதிஹெண்ட் விஷ்ணு மகால சரஸ்வதி எல்லாரும் நம் விரிதேவீத்தவகீ சதமகே துவா தாழ்த்த ஏஜவிரோ விஷ்ணாந்திரங்க சேவோமீபே தமனுஷமீபோஷே விஷ்ணு ப்மா சரஸ்வீ மகால முப்பத்து முப்போடு தேவர்களும் இங்க வராளா வந்து என்ன பண்றான்னா சுவாமியை ஸ்தோத்திரம் பண்றான் கானம் பண்றாளா யாராரு கானம் பண்றாங்க பிரயோகாதா சரஸ்வதி வீரவாசிக்கிறாளா மகாலட்சுமி வாக்காள பாடுறாளா பிரம்மா தாளம் போடுறாளா சற்றாது மகாலட்சுமி கூட பாடிட்டு இருக்காள் தேவேந்திரன் வேணு வச்சிருந்து பில்லா முழ வச்சிருந்து சரஸ்வதி கானம் பண்றதுக்கும் மகாலட்சுமி கானம் பண்றதுக்கும் அனுசரிச்சு கானம் பண்றா பிரம்மா தாளம் போடுறாளாம் மிருதங்க அடிக்கிறானாம் சாட்சாத் நாராயணன் சர்வ தேவத்தைகளும் சேவந்தே சமனு பிரதோஷமே பரமேஸ்வரனும் மகப்பிரதோஷ காலத்திலே முப்பத்தி முக்கோடு தேவதைகளும் வராளா அதனால பிரதோஷ காலத்துல வேற எந்த கோவிலுக்கும் போறதில்ல ஆனா நரசிம்மம் ராகவம் வினா ராமனையும் நிருசிம்மத்தையும் தவிர்த்து அது ரௌதிரமான அம்சம் அதனால ராமர் கோவிலுக்கும் நரசிம்மர் கோவிலுக்கும் பிரதோஷ காலத்துல போறதுண்டு பரமேஸ்வரனுடைய தரிசனம் பண்றா போலயே என்ன மனசு ஒண்ணுக்கு தான் கட்டுப்படுவான் அவன் மேல வருஷங்கள்லாம் தேவையில்லை மனசு எப்படி இருக்கு ராஜசிம்மன்னு சோழ தேசத்துல ராஜா கட்டின கோவில் அது அவன் ஜோசியால் சந்ததியிலே புத்திரலாக உண்டாகும் காஞ்சியில அந்த நாள்ல இருபது லட்சம் ரூபாய் செலவிச்சு கட்டினாளான் லட்சக்கணக்கான ரூபாய் செலவிச்சு கோவில் கட்டினால் பத்தினியோடு அங்க போய் காஞ்சியில தங்கி அடுத்த திங்கக்கிழமை என்ற தினம் லக்னத்துல கும்பாபிஷேகம் வச்சிருக்க முப்பத்தி குண்டம் மகா குண்டம் போட்டு ஆயிரக்கணக்கான வேத வித்துக்கள் சிவாச்சாரியால் வந்திருக்காள் கும்பாபிஷேகத்துக்கு வெளியே காலம் சொப்பனும் தம்பதிகளுக்கு தேதியை மாத்தி வச்சுக்கணும் திருநன்ற ஊர்ல குருஷலாராயனாலும் ஒரு பக்தர்கள் இருக்கா அவருக்கு சம்பூஜித்த அவர் கோவில் கட்டி அதே லக்னத்துல அங்க கும்பாபிஷேகம் நான் அங்க முப்பத்து முப்போடு தேவர்களோட அம்பாலோட அங்க போறேன் கணபதி ஸ்கந்தனோட நீ தேதியை மாத்தி வச்சுக்கோன்னு ராஜசிம்ம ஸ்வபனத்துல வந்து பத்னிக்கும் எங்களுக்கும் சொன்னாள் ராஜசிம்மனு கும்பாபிஷேகம் நின்று போச்சேன்னு வருத்தப்படல ஒரு ராஜா நான் கோவில் கட்டினத்துக்கு மேல ஒரு பத்தன் இன்னுத்தன் கோவில் கட்டினவன் இருக்கான அவரை பார்க்கணும் அந்த கோவில தரிசனம் பண்ணணும்னு இங்க தெரிவிக்கிறேன் தேடி எப்படியும் வந்தா அது பக்கத்துல சதுரங்க சைம்மத்தோட பத்னியோட அங்க வந்து இந்த ஊரை காட்டாள் நீ பெரியவில்ேந்து திருவந்த ஊரும் இருக்கு பூசரா இருக்கார் ஆனா நீங்க சொன்னபடி கோவில் பழம் கோவில் இருந்தும் இல்ல விடுஞ்சுன்னா கிடக்கு அதோட பூசலாரும் அவர் நிச்சயம் நிச்சயம் பிரத்தியாரத்துல அருகி பருப்பு வாங்கி ஜீவிக்கிறவர் அவர் கோவில் கட்டவாததுன்னு விட்டாள் ராஜாக்கும் பத்னிக்கும் இது என்ன இப்படி பகவான் வந்து இப்படி சொல்லுவாள் இப்படி சொல்றாளே வந்ததுதான் வந்தா அவரை பார்ப்போம்னு போய் பார்த்தா குடிசையில இருக்காரு ராஜாவும் பத்னியும் ஹோய் தாம்பூரம் பலம் புஷ்பம் சீதாம்பரம் எல்லாத்தையும் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு மூணு நாலு மணியா நிக்கிறேன் காலையில எட்டு மணியில இருந்து பதினோரு மணி விட்டு நின்னா அது ஒரு பாட்டு கண்ணிட்டே இருக்காரு இந்த புஷரா நாயனா அவருடைய பத்னிய கூப்பிட்டு கேட்டாள் என்னான்னு காட்டாள் அதனால உட்காந்துருக்காருன்னு சொன்னால போகல ஆகாரம் பண்ணல திரோம் கூட சாப்பிடலே அவருக்கு இளம் சாப்பிடலே ஆகாரம் பண்ணல நானும் பண்ணி இருக்கேன் பத்து நாள் ஆச்சு இப்படியே இருக்காரு என்னன்னு தெரியல நாளா உடனே ராஜாவும் ராஜபக்னியும் பிரதம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினாள் விழுந்திருந்தாள் அவர் கண்ணை திறந்தார் கண்ணை திறந்தா பதினைஞ்சு நிமிஷம் கழிச்சுதான் அதற்கு தெரியும் என்ன உள்ள போயிட்டு வெளியில வந்தா இந்த கண்ணால திடீர்னு பார்க்க முடியாது அப்படியே அரபுத்தை சின்னவன் முகத்தை அலமின்னு வெண்ணித்தவன் அங்க இருக்காங்க அப்படி இருக்கிற கண்ண மூடினு கண்ண மூடலுக்கு இத்தனை பாடுபட்ட போய் மூடி ஆத்மலோகம் இந்த உலகத்தை விட்டு ஒரு என்னன்னு கேட்டாள் ராஜசிம்மன் நான் கோவில் கட்டியிருக்கேன் நீங்க கோவில் கட்டியிருக்காமே சோமவாரம் ரிஷபலக்னத்துல கும்பாபிஷேகமே என்றாள் ஆய் சொன்னு கேட்டாள் பரமேஸ்வரன் வந்து சொன்னாள் சுப்பரத்துல அதே லக்னம் அதே தேதி நான் வச்சிருந்தேன் அந்த தேதி மாத்திட்டு சொன்னாள் நீங்க எங்க கட்டிருக்கேன் கோவில் நாள் உடனே புஷார் நாயனா அழுதாரா நான் பசுனாளா மனக்கோவில் கட்டினேன் எனக்கு கோவிலுக்கு ஆறு படம் கொடுப்பாள் கிருபாநிதி நான் ஏழேனா கூட திரியம் இல்லாத நான் தருந்திரம் மனசனான கோவில் கட்டியிருக்கேன் இத பெரிதாக என் பிரபு சொன்னானா கிருபா கடலான பரமேஸ்வரன் மகாராஜா பண்ற கும்பாபிஷேகத்துக்கு என் ஏழ கோவில் மனக்கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரையினானு கதிரி நாளாம் புஷார் உடனே ராஜா சொன்னாள் அந்த கும்பாபிஷேகத்தை நானும் பார்த்து தான் அதே சோமவாரம் விஷமலக்னம் என் மாரில வந்து காதவி காத வச்சா ஒரே சங்கராதம் மேத கோஷம் தீர்த்த அபிஷேகம் அவர் உள்ள அப்படி வந்து ஒரே ஜபம் அப்படி காட்டாள்னு போய் சொல்லியிருக்காள் பரமேஸ்வரம் மனசுக்கு தான் ஈடுபடுவான் ராஜசிம்மன் இருபது லட்சம் கட்டிய கோவில் போயிருக்கு இந்த நாளில் கோடி ரூபாய் செலவிச்சா கூட கைலாசநாதன் கட்ட முடியாது காஞ்சிபுரத்தில் கோவில் அந்த நாள்ல ராஜா தோல தேசத்து ராஜாவன் அப்புறம் கும்பாபிளே நடந்து பூசலாச்சு போய் புத்திரலாபம் அடைஞ்சாள் सदा सत्वस्थित सदा अठदध्या सदाध्येय भाध्य सत्स्थित संपादे भगवान वर्मण ध्यान नाम சாதனம் நாம ஜபம் நாம சொன்னா தான் தெரியும் தெரியாது குண்டலினம்னா சுவாமி குண்டலத்தோட பகவான் தெரிகிறாள் கிரீட்டினம் குண்டலினம் ம்ாமி வந்து ரத்ன கிரீட்டம் மந்தாசம் மங்கள கட்டாட்சம் மகரகுண்டலம் வைஜயின் தீஹாரம் சதுபுஜம் சங்காத்யாசம் பீதாம்பரம் ஸ்வர்ண காஞ்சி திவ்யச்சரணம் ரத்ன நூபுரம் கல்யாண வேஷம்னு சொன்னா இந்த சப்தம் போய் உள்ள வேலை செய்யறது ஒரு பெரிய கேஸ் ஜெயிச்சு போச்சு ஹைகோர்ட்டிலே நான் சந்தோஷப்படலாம் இந்த சப்தம் என்ன பாடுபடுத்துறது பாருங்கோ ஜெயிச்சு போச்சுங்கிற சப்தம் தான் சொல்லியிருக்கா நீ ஒண்ணும் கேசி தலையில ஏறி பிள்ளைப்போ அந்த அந்த சப்தத்துக்கு ஒரு சக்தி இருக்கு லௌகமான சப்தத்துக்கு இப்படி ஒரு சக்தி இருந்தா வேதத்திலிருந்து தொகுத்த ரிஷிபிஷ் பரிகீதானி ரிஷிகள் சொன்ன நாமா இது வேதத்திலிருந்து சொன்ன நாமா அத உனக்கு சொல்றேங்கிறார் பீஷ்மர் இது வியாசர் எனக்கு உபதேசம் பண்ணினாள் வியாசர் மகர்ஷிகள் சொன்னத சொன்னாள் ரிஷிபிக் பரிகீதானி தானி வெற்றியாமி பூத்தையே நாள் பூத்தையேனா என்னால் சர்வ ஐஸ்வர்யமும் உண்டாகுமா விஷ்ணு சாஸ்திராமத்தை ஜபிச்சா அஷ்டைஸ்வரியம் கிடைக்குமா மோட்ச பரியந்தம் கிடைக்குமா சர்வ துக்கமும் போகுமா நபயம் கொச்சி ஆப்னோதி எல்லாம் கிடைக்கும் ஒண்ணும் கிடைக்காதுன்னா பயமே இருக்காதான் மனசுல சாஸ்தனாம ஜப்பம் பண்ணினா அதனால ராஜாக்கள் எல்லாம் வேதவித்துக்களை கொண்டு சாஸ்தனாமாவும் ஜெப் பண்ண சொல்லுவாள் அவன் ராஜா ஐம்பத்தோரு பேர் வச்சு ஜெப் பண்ண சொல்றா கோவில்ல நாலு மணினா மணிக்கு ஆரம்பம் நான் போயிலே எதிர்ச்சியா போங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சாஸ்தனாம ஜபமே தனியா ஆரோ ஜோசியா சொன்னாள்னு அப்படி பண்றாள் அப்படி மகர்ஷிகள் எல்லாம் சாஸ்திராமாவே பெரிய ஜபயமாய் யஜ்ஜான ஜபய்ஞ்ஜோஸ்மின்னு யஜ்ஞங்களுக்குள்ள ஜபய்ஞ்சமாயிருக்கேனாள் பகவான் இது சுலபம் எல்லாராலையும் சாத்தியம் பாக்கி யஜ்ஞம் எல்லாராலையும் பண்ண முடியும் வேதாத்தியனம் பண்ணணும் சூத்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு இல்ல ரொம்ப சுலபம் அது மட்டும் இல்ல யாராவது ஜபம் பண்றதா காலால கேட்டாலும் போரும் அவன் கேட்டுட்டா போரும் கால விழுந்துட்டா போரும் க்ஷமத்தை கொடுத்து வரும் பெரியாதகை சிம்மத் யாராவது அவசமாய் ஏதோ பேச்சு பிளாக்கல நாராயணா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லிவிட்டா உடனே என்ன ஆகும் நாள் ஒரு சிம்மம் கர்ஜிச்சத காட்டுல இருக்கிற சின்ன தரித்திர மிருகங்கள் சென்னாய் முதலியவர்கள் எப்படி அலறிந்து ஓடுமோ அப்படி பாபங்கள்லாம் ஓடி போயிடுமா அதனால யாரும் ஜபம் பண்றான் பாரு எல்லாரும் பண்றானா பாருண்டா பண்ணாததுனாலே இது வசத்தின்னு தெரிஞ்சுக்கோன்னா இது பண்ண விட்டாதான் பாபம் இருந்தா பண்ண விட்டவே விட்டாது அது என்ன ஜபம் பண்ண முடியும் பாபம் நிவர்த்தி ஏற்பட்டால்தான் ஜபம் எப்ப உங்களுக்கு உள்ள பார்க்கலாம்னா அர்ஜுனன் ஏஷான் தொந்த கதம் பாபம் பாபத்துக்கு யாருக்கு முழு வந்ததோ அவ பாபம் போகணுமே என்ன பண்றதுன்னா ஜனானாம் புண்ணிய கர்மனா புண்ணியம் பண்ணினா பாபம் போயிடும் பாபம் போனா தெரியுமே அப்ப புண்ணியம் பண்றது எந்த வெந்த மார்க்கம் இப்படி நாமஜபம் நாமஜபத்துக்குடான மார்க்கமே இல்லை அவசேபி சகத்ைருமுகைரிவாந்திருயன் யை திரேதா ராபரே தனோதி கலோத்திய கேஷவத்திரும் ஹியோக மன்னனும் யேத்தயோல எல்லாரும் யாக மன்னனம் துவாபர யுபத்துல எல்லாரும் நிச்சயம் பூஜை பண்ணணும் இந்த கலியுகத்துல பகவன் நாமா எல்லாரும் சொல்லலாம் சொன்னா என்ன கிடைக்கும் நாள் கிருதயுபுத்திர பண்ணின தியானம் திரேதாயுபத்துல பண்ணின யாகம் துவாபரயுகத்துல பண்ணின பூஜை இந்த மூணு பலமும் கிடைச்ச விடுமா எதாப்னோத்தி ததாப்னோத்தி கழுவு சங்கீத்திய கேசமும் விட்டு சொல்லணுமா பகவன் நாமா சொல்ற போது ஹரே நவகானம் கத்தணமா சுவாமி ஓடி வந்தால் திரௌபதிக்குன்னா எதனால வந்தாள் கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணுஞ்சரிம் ராணா விக்கிரோஷதி யாஜ் சேனி ஹே கிருஷ்ணா ஹே ஜிஷ்ணு ஹே ஹரே ஹே நரா நாராயணான்னு திரௌபதி கத்தினான் நாள் வியாசம் பாரதத்துல கிருஷ்ணஞ்ச ஜிஷ்ணு ராணா விக்கிரோஷதி யாஜ் சேனி ரட்சிக்கணும்னு கத்தினாலாம் நாமத்தான் சொன்னாள் சுவாமி ரட்சிச்சுக்கிட்டாள் வேற ஒண்ணும் உள்ளல நாமா சொன்னா போதும் சமஸ்தூரித்தமும் போயிடும் இது நம்ம மனசுல படுறதுக்காக தான் திரௌபதி சரித்திரங்கள்லாம் வியாசித்துல திரௌபதி கஷ்டப்பட்ட நாம் பார்த்து கவலைப்படுறதுக்காக எழுதல அவ கஷ்டங்கள்லாம் நீங்க போச்சு அவாட்சியமா தடைஞ்சுட்டா இப்ப நாம கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம கவலை நீங்கணும் அதுக்காக அந்த கதையை சொல்றா திரௌபதி பகவன் நாமா சொன்னா சுவாமி லட்சிச்சாள் அப்ப விவேக்கியான நமக்கு என்ன தோணும் நாமும் பகவன் நாமாவே வாக்க விட்டு அலறணும் சாஸ்திரநாமாவை ஜெபிச்சுதான் சாப்பிடணும் அப்படி தோணி போயிடும் ஆரா பெரியவாலை சொல்ல சொல்லியா சொல்லும் அப்படி தோணணும் மனசுல அப்படி சொல்லிவிட்டா கிருத்திரேதா துவாபரத்துல தியானம் யஜ்யம் இந்த மூன்று நாளையும் எந்த பலம் உண்டோ அந்த மகாபலம் இந்த சகசிராம ஜபத்தினாலே அந்த சகசிரநாம ஜபிரவணத்தினால கிடைச்சோம்னா கவன் நாமா பாபனி வர்த்தகம்னு தெரிஞ்சுக்க கூட வேண்டாம் தெரியாம நெருப்ப தொட்டா அது சுட்டுள்ளியோ தெரியாம தாம்பூல மாத்திரேனு ஒத்தன் இருட்டுல வேதி மாத்திரமே ரெண்டு மூணு அடுத்து வாயில் போட்டு நட்டாள் அது வேதியாக மகாபாபம் துஷ்டம் பகவன் ஆமாம் தெரியாம ஏதோ சொல்லிவிட்டால் போட்டு எத போல என்னால் தெரியாம தொட்ட நெருப்பு சூடுவது போலே தெரியாமல் சாத்த ஔஷதம் வியாதியை நுழ்த்தி பண்ணுவது போல அதனால் மந்திரம் ஔஷதம் நீங்கள் ரெண்டுக்கும் நம்ம பரிஜானம் வேண்டியதில்லை ஆச்சாரியால் பாஷத்தில் சொன்னால் வஸ்துசக்தி புத்தி நாபேட்சதே அந்த வஸ்துவ சக்தியானது நம்முடைய அருவ எதிர்பார்க்காது தேழுன்னு வேணும்னு போய் கால வைக்கிறேன் தெரியாம தான் கால வைக்கிறான் போட்டுறது எனக்கு தெரியாம இருக்கிற போது கொட்டலாமா நான் அப்படி கருதுறது இல்ல அது மாதிரி பகவான் நாமான்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல சொல்லிவிட்டா போரும் அது கஷமத்தை கொடுக்குமா அப்படி இருக்கிற போது பகவன் அது பாப நிவர்த்தகம் மங்களப்பிரதம்னு சிரிஞ்சு கொண்டு ஜபம் மண்ணினா அவனப்பதி காக்கடவாஹரதி பாஷ்பை அவிஸ்மெஸ்டே போ உப்பு எப்படி கண்ணுக்கு தெரியாமல் போயிடுமோ அது மாதிரி பாபங்கள்லாம் தெரியாமல் போயிடுவான் பதஞ்சலி சொன்னால் சுவாமி ரொம்ப ஆரம்பிச்சாந்திரா வந்து ஏகாந்த பிரசங்காது ரகசியமா கூப்பிடுறான் நீங்க எங்கூருக்கு போகாதே இல்ல பதஞ்சலி யோக சூப்பரத்தில் அத்தனை பெருமையா அதுல பற்றும் மெச்சூடாத கர்வத்தையும் அடையாதே என்றார் மறுநாளைக்கு என்ன பிரம்மா வந்து அந்த கர்வமும் கூடாது மறுபடியும் அனிஷ்ட பிரசங்காத்து கீழே வந்து விடுவேன் இது உதவாது பதஞ்சலி யோக சூத்திரத்துல மகன்கள் ஏதோ தன்னை ஒரு ஜடனை போல மூக்கனை போல ஏதோ லோகத்துல உள்ள சாந்தியனை போல தன்னை அப்படியே காட்டின் அது மாதிரி இருப்பாள் ஆமா பிரம்மாதிக்காள் வந்து கூப்டு வல்லேன்னு சொல்றது மட்டுமல்ல உலகத்திலேயே தான் பெரியவனை போல காட்டிக்க மாட்டாள் அப்படி தன்னை காட்டுல கீழ்ப்பட்டவன் இல்லைன்னா அது மாதிரி மகான்கள் நினைச்சு அப்படி பிரம்மலோகம் மட்டமா தோணுவான் பகவான் உள்ள பாகர்வனுக்கு பிராமோபி லோகோற்பக முக்திதோ அமலதையான் பகவான் மனசுல இருந்துட்டான் யாரா சர்வதுக்கமும் போயிடும் தான் முக்தி முத்தினா என்ன நினைச்சுட்டு பரதேசியா கப்பரை எடுத்து போறதுன்னு நினைச்சுட்டு இருக்காள் அத்தியந்திகுக்கிவிறத்திலே முக்தி சமஸ்துகமும் போயிடும் பகவான் மனசுல இருந்தா அப்படி இருக்கிற போது भगवन நாமாவோ உறக்க கத்தினா பாபம் போர் ஆசிரியான் ஹட்டி விலயம் திராச்சு கீர்த்திய இந்த இலத்தை அடைச்சுடுதோ எப்படி பணி கொட்ட போது ஜலம் மட்டும் அணையுறதோ எப்படி ஒரே அடியா கட்டி கட்டியா கொட்டுற பணி சூரியன் உதயமான உடனே மறையிறதோ அது மாதிரி மலமலையா பாபம் இருந்தது போய்ட்டு ஜலம்ம இருட்டு ராத்திரி இருட்டா இருட்டு சூரியன் உதயமானா அப்புறம் இருட்டு இருக்கோம் இருட்டெல்லாம் எப்படி போயிடுறதோ அப்படி நாமா சொன்னா பாபம் போயிடுமா நிஷ்டியும் போயிடுமா கதவு இப்படி மகான்கள் சொல்றா கலியில பிராயஷ் சித்தாதிகள் பண்ணி பாபம் பாக்கி யுகங்கள்லே பாப கர்ம பாப நிவர்த்திக்கு பிராயஷ் சித்தாதிகர்லாம் பண்ணலாம் அது சரியா பூர்த்தி ஆகும் ஒரு ஆச்சமனம் சரியா பண்ண முடியல ஒரு காய் சரியா பண்ண முடியல இப்படி இருக்குது இந்த கலியில பகவான் நாமாவத்தவரை பாபத்தை அடியோட போக்கிறதுக்கு வார சாதனமே இல்லைன்னுட்டா ரிஷிகள் தான் இது ஏதோ சில ரிஷிகள் உத்துகின்றாள் சில அது அங்கீகரிக்கலன்னு இல்லை பகவன் நாம ஜபத்துக்கு மேல சாதனம் கலவு நாஸ்தேவ நாஸ்தியேவ நாஸ்தியேவா மூகிறேன் மூணவை சொல்லும் சொல்றான் பாருங்களோ வேதம் சொல்லும் மூணு சொல்லு தேவத்தைகள் காதல போய் விழும் சொல்லு தேவத்தைகள் காதல விழணுமா அப்படி மூன்று முறை கிடையாது கிடையாது கிடையாது பகவன் நாமா கீழான சாதனம் பாப நி ஒரு சாதனம் வேற கலீல கிடையவே கிடையாது ராமாத்தான் நாமத்தான்னு சொல்றாள் அருணாசன் கூட ஒரு புண்ணியம் இருந்தா தான் வருது இல்லாம எல்லாரும் சொல்லிவிடுறாளா ஹரே ராமா கிருஷ்ணான்னு இடையாலம் இருக்க கூடாதோ எழுந்திருக்கிற போதே பகவான் அவன் வந்து கூடாதா மாட்டேங்கிறாள் அதுலேயே தெரிஞ்சு போன்னு விட்டாள் பாபம் வந்து தடுக்கும் அவன் சொல்லாதே சொல்லும் சித்தத்துல இருக்கும் அது ராகம் நமாம் துஷ்கிருத்தினோம் பகவான பஜிக்கப்படாதோ நமஸ்காரம் பண்ணக்கூடாதோ பண்ணல ஏன் நாள் பாபம்னு விட்டா துஷ்கிருத்தி நாகனு விட்டா பாபம் இருந்தா என்னவா பண்ணுவன் அவன் கண்ணுல மஞ்ச நாமால வந்தா சங்கம்னு தோணும் மஞ்சள்ன்னு தோணும் இவன் கண்ணுல இருக்கிற மஞ்சள் சங்கத்துல வரும் ஒழுப்பா இருக்கு இவன் கண்ணுல இருக்கிற மஞ்சதாமாலே இதனால சங்கத்தை போய் மஞ்சங்கிறார் பீத்தாங்கிறார் அது மாதிரி இந்த பாபத்தினால பகவன் நாம ரஷகம் பாப நிவர்த்தனும் மாட்டேங்கிறது அது பாபம் துறையணும் அதுக்குதான் பான்களை போய் செவிக்கிறது பிராய்ச்சிவை பாபத்துக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் சொல்லிருக்கு அந்த பிராயஷ்டித்தான் ஒருத்தன் பண்றான் தப்பு பண்ணதுக்கு தான பிராயஷித்தம் தவறுதல் பண்ணதுக்கு பிராயஷ்டித்த கர்மாவில் தவறுதல் வந்தா அதுக்கு என்ன பண்றது சந்தியாவந்த பிராயஷ்டித்தார்கியம் அந்த கீழே தப்பு பண்ணதுக்காக பிராயஷித்தார்கியம் பிராயஷ்டித்தார்கள தப்பு வந்தா இனிமே அதுக்கு பிராயஷ்டித்தமா அது என்ன அதுக்கெல்லாம் கிருஷ்ணா ஒரு ஸ்மரணம் பரம நாம ஸ்மரணம் தான் இருக்காரு ஆமா கிருஷ்ணா எல்லாம் போடுவோம் எல்லாமே மேல போயிண்டே இருக்குமே அப்புறம் பிராயஷ் பிராய்சித்தம் பிராயஷ் பிராய்ச்சி அப்படின்னா போயிட்டு இருக்கும் அதனால பிராய்ச்சித்தான் விசேஷா தப கர்ம தப தவோரூபமும் கர்மூபமும் பிராய்ச்சி சார்ஷ்னா வைக்கலியம் சம்பாதித்தம் தன்வர்த்தகம் தாவதுஸ்வரணமேவா ாயிஷா சை யாரு தஷாமே கிருஷ்ணாஸ்மரணம் பரம் கலி கல்வமிர்த்திப்ப மகாரமான கலிபுருஷன் ஒருபாதையும் பாதிக்க மாட்டானுடா சாசிராமாஷியம் பண்ணிட்டேங்கிறார் ஆச்சாரிய சேஷ்மர்ஷம் மேற்பட்ட தர்மம் எது அல்பிரஃபலம் பரமபுருஷா அனுப்பமிதி புனப்பா யுதிஷ்டித்தனவன் ஆச்சாரிய எல்லா தர்மத்தையும் சுத்தமா தர்மா ரசேசேன பாவன ஆனிச்சர் பாவ சர்வ தர்மமும் பீஷ்மனை சொல்லி முடிச்சாச்சு முடிச்ச பின்பு மறுபடியும் மறுபடியும் கேட்டார் கிதவான் ஏன் சுலகமான தர்மம் பெரிய பலத்தை கொடுக்கணும் பிரயாசம் இல்லாம பாவங்கள் எல்லாம் போகணும் பங்களமும் உண்டாகணும் அப்படிப்பட்ட தர்மம் நீங்க சொல்லலேங்கிற எண்ணத்தை வச்சுன்னு காட்டாளா சொல்லத்தான் இல்லையா அந்த தர்மம் தான் சாஷனாவும் சொல்லலாம் அப்படி சொன்னாலே என்ன காரணம் அதுக்காக இத்தனை ரிஷியினுடைய வாக்கியத்தை எடுத்து ஆச்சாரியா எழுதிப்போ உடனே விஷ்ணு முகம் எடுத்து அச்சன ஆரம்பிக்கிறாள் பெரிய மகாபாவனமான ஸ்தோத்தம் சாஸ்தனாம ஸ்தோத் கட்டவாளாவது என்னமே சாஸ்தனாமத்தை ஜப்பம் பண்ணணும் அவன் உலகம் முழுக்க ஜப்பிக்க முடியாது அதுக்காகத்தான் நடக்குது இப்போ அவன் உலகம் முழுக்க என்னமே விஷ்ணு சாசனாமத்தை கேப்பாள் எல்லாரும் ஜெப்பம் பண்ணுவாள் அது எல்லாம் வந்து சதாஸ்வரி வாழ் உங்க சொன்னாள் சுந்தமொழி திரும்பி வராம இருக்கிறவா அவ உங்க இன்னைக்கு குழந்தைக்கு ஆயுஷ்மும் பண்ணிட்டு இருக்கா எத்தனை வஸ்திரம் எப்படி எப்படி எந்த கடையிலும் தெரியல சொல்லா கிருதஜதிக்கு ஹானி வரும் எத்தனை வச்சுக்க ஒரு முனை அடி அள்ளி கொடுக்கற விஷயம் வஸ்திரம் எல்லாருக்கும் இந்த முகமே தெரியாது அவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கா இது என்னமா முன்னாடி தெரிவிச்சா நீங்க அதை என்னமா தெரிஞ்சு சொன்ன சந்தோஷப்படுறேன் அவன் சொன்ன ஒரு தடவை எத்தனை ஒருங்கையோட வாத்துக்கு போனவா சொல்லி அது ஒரு பெரிய புண்ணியம் புண்ணிய வால் ஆஸ்திகாள் பகவான் எல்லாருக்கும் க்ஷம்த கொடுக்கணும் பெரியவாள்லாம் வந்து இன்னைக்கு மகத்தாம் ஆசீர்வாதா பிரிவாலும் ஜனாநாம் கல்ணதாத்தே கருமா சும்பு சாத்தி நமோ நமஸே நாராயண நாராயண நாராயண நாராயண நாய விஷ்ணு விளாசி விஷ்ணுனு தெகவண்ட மந்த சி தா குந்த னீத்தமித்தோபி காஜீவரஸ்மரணம் நம பர்வீவ சருபிவனஸ்மரம் பீ ஜீகாந்தம சிவசாஸ்திரம் சொன்னார் அதுக்கடுத்தது அதுக்கடுத்தது மகர்ஷியுடைய நாம சொன்னாள் அதுக்கடுத்தது எல்லா வர்ணத்திலையும் உள்ள பக்தால் ஆறாருண்டோ கிரியால் நாலாவது வர்ணம் எல்லாருடைய பேரையும் சொன்னாள் அவ நாம ஜப்பமே புண்ணியம் சாயங்காலமும் பிராத்த காலமும் ஜப்பம் சொன்னால் அதை சொல்லிவிட்டு கடைசியில் காய்த்தியை சொன்னார் காய்த்தி சொல்லிவிட்டு மோஷத்தான இப்படி ஆரம்பம் விஷ்ணு சகசிராமம் தான் இந்த விஷ்ணு சகசிராமம் ஜபம் பண்றதுக்கு என்ன முக்கியம் எது ஒன்னு கேட்ட பக்திமான் எஸ் சதோத்தாயுச்சி தத்கமானசகசிரம் வாசுதேவசியாத பிரகீர்த்தையே பக்திதாம் வேணுவது இந்த ஜபத்துக்கு எது வேணும் முக்கியமா என்ன வேணும்னா ஒரு பூஜைனா அதுக்கு என்ன பதார்த்தம் வேணும்னு கேட்பது போல இந்த சஹஸ்திரநாம ஜபத்துக்கு எது வேண்டும்னு காட்டாள் பக்தி வேணும்னா சுச்சி வேணும்னா ஆச்சமணம் பண்ணி விட்டு காலை நம்பி ஆச்சமனம் பண்ணி விட்டு இத மந்திரத்தை ஜபம் பண்ற வழக்கம் சன்னியாசியில இருந்து சின்ன குழந்தை படித்த கால நின்னா மேற்கொதான் கால நம்ப கால நம்பி முறை தீர்த்தத்தை உள்ள சாப்பிட்டு விட்டு அது அந்த சுத்தின்னு சொல்றது அது எல்லாருக்கும் உண்டும் ஸ்ரீகளுக்கு உண்டும் நம்ம ஹிந்துவா பிறந்த எல்லாரும் ஆச்சமணம் பண்ணாம விட்டாள் தானசா மனசு பகவானுடத்துல இருக்கணும் விவகாரத்துல போகக்கூடாது அதுதான் ரொம்ப அவசியம் அது அப்படி இருந்து ஜப்பம் பண்ணினாத்தான் அதுக்காகத்தான் மகான்கள் ஆச்சாரியால் கூட போது சில சமயத்துல சரிய போட்டு விடுவாள் போட்டு விடுவாள் சொன்ன அர்ச்சனையே சொல்லிட்டு திரும்ப திரும்ப காமக்கூட்டி பிரிவாள் பார்த்தா தெரியும் அதே மாதிரி சந்திரசேகர பாரதி ஒரு ஆத்ம பூஜை பண்ற போது கூட உள்ள போய் கூப்பிட்டா போய் பார்த்தேன் ஓம் அந்த சமாராணமையில புஷ்பமும் புஷ்பமும் வச்சுன்னு சொல்றா கண்ணிலேருந்து ஜலம் தாராதாரியா கூட்டுறது மறுபடியும் அதே ஒரு பத்து இருபது இருந்தா கையை சுருத்து போச்சு வேற ஒத்து எல்லாரையும் வெளியில இருக்க என்ன மட்டும் உள்ள வச்சுன்னு போடுறா அந்தர்முக சமாராத்யாயினும் முப்பது நாற்பது தடவை சுருண்டே இருக்கா கண்ணிலிருந்து ஜலம் புஷ்பத்தை போடுறா மறுபடியும் அதே அர்ச்சனையும் சொல்றா உள்ள பாக்கணும் உள்ள பாக்கணும் அடுத்த அர்ச்சனை விழிப்பார் கிடைக்காது அதை சொல்ற போதும் அதே முப்பது நாற்பது அப்படி மகான்கள் இடத்துல வச்சு ஜெபம் பண்ணுவாள் அவசியம் அதுக்காக தான் நோக்கம் என்னன்னா அந்த சுரூபத்துல போய் நம்ம மனசு நிற்கிறதுக்காக அப்படி மனசு அதுல போய் நின்று நாம் ஜபிச்சுட்டோம் யாரா சுவாமி நம்ம உள்ளதான் இருப்பாள் ஆத்மத்துல போய் சொல்ற போது சுசாஸ்ராமன் ஜப்பம் பண்ண ஆரம்பிச்சு ஜபம் பண்றவாழ் அதை காக்கிறவா அந்த சமயத்துல भगवान வைகுண்டத்திலேயோ க்ஷீராப்தியிலையோ வேற இருநூறு இடத்துலயோ இருக்க முடியாது பக்தாவுடைய ஹதயத்துல வந்து உட்காந்து வாழா எப்படி உட்கார் வா அந்நாடு ஏதா பயங்கரமான ரூபத்தோட உட்கார் வாழும் அண்ணா இது சன்காள் சொன்னது ஆ சாசி ஹவுதூத்தானோர காலீ கல பருச்சிரண்டல திரிபங்கச்சாரூ இப்படி உள்ளே வனமாலா் மேஷ்மனி வேணு விலோநாய் ஓபிகாரமணனாய் ரத்ன்கிடம் சதுர்பாஹூ சங்காத் ஆயுதம் மனமாலே துளசிஹாரம் பீதாம்பரம் சுவர்ணாஞ்சி திவ்யம் ரத்னமன குருஷுமிர கோமளமான வேஷம் மதுரமான விக்கிரகம் அப்படி உள்ள வந்து பக்தாவுடைய ஆவிவேசுவானாம் ஹிருதானீங்கிறார் அவர்காத்தான் பகான்கள் சன்னியாசிகள் மது கொண்டு குடும்பி பரியந்தத்திலே சாஸ்திராமத்தில் ஜப்பம் பண்றது சாஸ்திராமன் ஜபம் பண்ணினா பகவான் உள்ள இருக்காள் ஜபம் பண்றவாளுக்கு மட்டுமல்ல எச்சாபி பறிக்கீர்த்தி ஈதம் சுணுயான் நித்யம் நித்தியம் யாரு இதை கேட்கிறாளோ எஸ்டாபி பரிக்கீர்த்த ஏது வாக்குனால சொல்றாளோ அவன் குடும்பத்துல ஒரு விதமான அசுபம் வராது அசுபம் பிராப்னுயா கிஞ்சிது கண் கலங்காது கண்ணுல இருந்து ஜலம் வராது துக்கம் வராதுங்கிற நம்ம பிரிவாழ்நாளில எல்லாம் கண்ணால ஜலம் விட்டே இருக்க மாட்டானே ஒரு விதமான துக்கமே வரதில்லை அது ஈஸ்வரனுகிரகத்தை வரும் நம்மாலும் பண்ணிக்க முடியும் நாசுபம் பிராப்முயா கிஞ்சிது சோமுத்திரேக மாணவா இங்கேயும் சரி அங்கையும் சரி ஈக அமுத்ர இஹன்னா இந்த லோகத்துல அமுத்ரானா பரலோகத்துல கஷ்டம் வரதில்லை அபயம் கொச்சி ஆப்மோதி பயம் வரதே இல்ல மனசு ஒருவிதமான பயமும் வராதா என்ன காரணம் நாள் வாசுதேவானாம் அசுபம் வித்தியத்தை கொவச்சித் வாசுதேவனோபால உபாசிக்கிற வாழைக்கு எங்கதான் ஆபத்து வரும் புரடத்திலையும் ஆபத்து வராது எங்க போனாலும் க்ஷேமந்தான் மங்களம் தான்னு அப்படி சாஸ்திராமத்து உபதேசம்னஷ்மூஷ்ரியு